வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா ஒரு சோம்பேறி இளைஞன் ஒரு கிழப்பிச்சைக்காரனாவான் ஆம் ஒரு சோம்பேறி இளைஞன் ஒரு கிழப்பிச்சைக்காரனாவான் என்கிறது ஜெர்மன் பழமொழி